வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா நம்மை விட தாயும் தாய் நாடும் உயர்ந்தவை ஆம் நம்மை விட தாயும் தாய் நாடும் உயர்ந்தவை என்கிறார் லாலா லஜபதி ராய் நன்றி வணக்கம்